வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் கயமுகன் உற்பத்தி படலம் பாகசாதனன் தொல்லை நாள் வானவ படையோடேகியே அசுரக்கிரை தன்னை வென்றிகளில் வாகை சூடியே விஞ்ஞயர் முதலினோர் வாழ்த்த போகமார்த்தரும் உலகடை மீண்டு போய்ப் புகுந்த பொன்னகற்கை போதலும் பொறாமையில் புழுங்கி வன்னி உற்றிடும் மலங்கள் போலுளனிவாடி வெண்ணளித்திடும் அவுணர்த்தம் கோமகன் வினையேற்கு என் இனி செயல் என வெவரும்படி மலைந்திடும் அமர்பான் பொருது வென்றிகொண்டெனக்கும் அப்பெரும் புகழ் ஒருவரங்குல கொலோவென உரையா குருவிருந்துழி அணுகியே வணங்கினன் கொடியோ பொற்றையின் சிறை தடிந்தவன் சுரருடும் போர் மேல் குற்ற காலையில் படையுடன் யான் பொருதுடைந்து மற்றவர்க்கு நம் பெருமரபில் கொற்ற வீரர்கள் யாவரும் முடிந்தனர் கூற்றால் கழிய மாசினை அடைந்தனம் இன்னலே கரையாம் பழிகொள் வேலையில் அழுந்தினம் உடைந்திடு பகைவர்க்கு அழிவும் உற்றனம் பெரும் திரல் அற்றனம் அவுணர் எல்லை வந்தெய்தியதோன் உரைத்தே சிறுவராயினோர் பெருமையிற்பிழைப்பரேல் திருட்டி உறுதி பற்பல கொளுத்தி மற்றவர் தமை உயர்ந்த நாக்குதல் குரவர்த்தம் கடனது நீயே அறுதியாதலின் உய்யுமாறு உரைத்தி என்று அறைந்த உரைத்த வாசகம் கேட்டலும் மன்னனி உளத்தில் பருத்த முற்றிடல் என்னவே தேற்றி மேல்வருவ கருத்தில் உன்னினும் காயத்தரைத்த சாந்தினை அப்பினன் போல ஒன்றரைந்தான் ஆதியம் பரமன் தாளே அடைத்தறு புனிதன் தொல்லை வேதியான விரிஞ்சன் மெய்யுணர்வில் பூத்த காதலன் புலன்களாய பகைஞ்சரை கடந்த காட்சி மாதவ முனிவர்க்கு ஈசென்வசிட்ட நின்றுக்கும் வள்ளல் அன்னவன் மரபின் வந்தோன் அறிஞர்க்கும் அறிஞன் மேலாய் மன்னிய நெறிக்கண் நின்றோன் மாகதன் என்னும் பேரோன் புன்னருமறைகள் யாவும் உணர்ந்தவன் வீடு தன்னையங்கடைவன் என்னாத்தவன் தனை இயற்றல் உற்றான் ஆயவன் தன் பாலின்றோர் அசுர கந்நிகையைத் தேற்றி ஏயினை என்னின் அந்நாள் எய்தியே அவன் தனோடு மேயின காலை யாங்கோர் வேழ மாமுகத்தன் நாயகனாகத் தோன்றி நற்றவம் புரிவன் அன்றே நற்றவம் புரிதல் காணா மூன்றும் செற்றவன் மேவி மேலாம் செல்வமும் திரலும் நல்க மற்றவன் வானோர் தொல்சீர் மாற்றியுலகும் ஆளும் கொற்றவனாவன் என்று கூறினான் குறவன அவ்வுரை கேட்டலோடும் அடித்துணை இறைஞ்சி ஈது செவ்விது செவ்விது எந்தாய் செய்வல் நீ பணித்ததென்ன எவ்வமில் புகரும் மற்றே இயற்றிய சென்மோ என்ன மைவரை அணையமேனி மன்னவன் கடிது மீண்ட மீண்டு தன் இருக்கை எய்தி விபுதை அன்னால் அன்னாள் காண்தகும் எழிலின் மிக்க கன்னி தன் குலத்தில் வந்தாள் பூண் தகுனானினோடும் பொருந்தினள் அவளை எய்தி மீண்டொரு மொழி கேட்டு அந்நாய் என் இடர்த்தீர்த்தி என்றான் மன்னவர் மன்னன் கூறும் மாற்ற மங்கதனை கேளா கன்னிகையாகி நின்ற கா மறுவல்லி அந்நாள் நின்னடி தொண்டு செய்யும் நிருதர்த்தம் குலத்து வந்தேன் என் உனக்கு அற்றும் செய்கை செய்தன இசைத்தி என்றாள் உரையனலோடு மன்னன் உன் குலத்தோரை விண்ணோர் பொருதுவன் கண்டு மீண்டு போனதை அருதி அன்றே மறுவரும் குழலாய்போரில் வானவர் தம்மை வெல்ல ஒருவரும் இல்லை நின்னால் உற்றிட வேண்டும் கண்டாய் ஆங்கதற்கேது கேட்டி அம்பொன்மால் வரைத்தெனாது பாங்கரில் அரிய நோன்பு பயிலுமாகதன் பால் சென்று நீங்கள் செல்லாது பன்னாள் நினைவறிந்தொழுகிக் காலம் தீங்கர நாடி அன்னான் செய்தவம் சிதைத்து சேர்தீ சேருதி என்னின் அங்கோர் சிறுவன்னின் இடத்தில் தோன்றி பாருலகனைத்தும் மேலாம் பதங்களும் வலிதில் கொண்டு வீரரில் வீரனாகி வெம்பகை வீட்டியங்கள் ஆரஞ்சர் துடைக்கும் அந்நாய் அன்னவாறு அமைதி என்றான் வேந்தனதுரையை கேட்ட வி உதயம் முனிவன் தன் பால் போந்துண்ண முற்ற புதல்வனை அளித்து மீழ்வல் ஏந்தல் நீ இறங்கல் என்றே ஏகினல் இறைவன் வானோர் மாய்ந்தனர் என்று நீ இருந்தான் அங்கண் ஏகிய சுரகன்னியேமால் வரையின் சார் போய் மாகதன் பால் சென்றான் மாதவத்திறத்தை நோக்கி ஆ கொடிது இவனே அல்லாத அறிது புரியும் நீரார் மோகமிங்கி இவனை யாக்கி முயங்குவது எவ்வாறு என்றாள் நேமிகள் அனைத்தும் ஆரணி வந்தழும் தன்னை மாமுகில் மாற்ற அற்றோ மாற்றவே வல்லதென்னில் காமவேளெடுத்த செய்ய கணையலாம் ஒருங்கு சென்றிறோமில் சீர் முனியை வாட்டித் துறவையும் மாற்றும் என்றாள் வானுயர்த்தவத்தின் நிற்கும் மாகதன் யானே அல்ல மேனகை வரிணும் நோக்கான் விண்ணவர் பகை ஞர்த்தங்கள் கோலிக் துணரான் போலும் குருகினி புணர்தி என்றால் நான் அதற்கிசைந்தவாறும் நன்றென நகைத்து நின்றாள் போந்தனின் மீண்டும் என் நிற்போற்றல்குடைந்து சோறும் வேந்தனின் நூற்றா என்று மீளவும் விடுப்பனம்மா எய்ந்த நேயத்திலென்பால் எய்தி மற்றிவனே எற்குக் காந்தனேயாக நோற்றுக் காலமும் பார்ப்பன் வை உன்னிற்றோர்க்கினிதருள் புரியும் வெள்ளிக்குன்றுரை பெருமான் செய்ய குறை கழல் கருத்துட்கொண்டு வந்திரல் நோன்பின்மிக்கமாகத முனிவன் நேரா நின்றரும் தவத்தை ஆற்றனிடும் பகல் கழிந்தது அன்றே மாதுசெய்தவத்தினாலும் பரன் வரன்முறை வாழாத ஊழின் ஏதுவினாலுமங்கண் இருங்கழிற்ற்றுத்தல் ஒன்று காதலம் பிடியினோடு கலந்துடன் புணரக் ஆதரம் பெருகப்பல் கால் நன் அருந்தவத்தோ மரந்தனன் மனுவின் செய்கை மனப்படு பொருளை வாளா துறந்தனன் காமம் என்னும் சூழவலை பட்டு சோர்வுற்று இறந்தனன் போல மாழ்கி இந்யிர் சுமந்தின்று பிறந்தனன் இணைய கூட்டம் பெற்றிடுவேனேன்றான் என்றிது புகன்று முன் செய்தவக்குரை கிறங்கி என்றும் நின்றது பழியேயேனும் நீடு மேற்காம சூர் நோய் செகுக்கும் அந்தோ செய் வென்றிகொள்முனிவன் தானும் மனத்தொடுவினபல் உற்றான் தீவிடம் தலை கொண்டாங்கே தெருதரு காமச்செந்தே ஓய்வது சிறிதும் இன்றி உள்ளுயிர் அலைக்கும் வேலை யாவதன் இருக்கின் இன்னும் மறும் தவம் கூடும் மாவி போவதிற்பயன் யாதென்னாப் புணர்ச்சி மேல் புந்திக் கொண்டான் போவதற்கெண்ணும் போதில் பொருவில் சீரசுரற்கெல்லாம் காவலின் ஏவல் போற்றும் கன்னிகை முனிவன் காமத் தோய்வதும் பிறமும் எல்லாம் ஒருங்குடன் நோக்கி எண்ணம் யாவதும் முடிந்ததென்னா எல்லையில் மகிழ்ச்சி பெற்றாள் காலமாகும் இடனுமாம் இதற்கு வேறு தீங்கிலை இணைய கூட்டம் செய்தவன் செய்ததென்னா வாங்கிய நுதலினாலும் வல்விரைந்தெழுந்து தூயோன் பாங்கரின் அணுகிப் பொற்றால் பணிந்த நள் பறிவு கூற மின்னிடை பணிந்து நிற்பமே யுரு பனைத்தும் நோக்கி பின்னரும் மால்மீ கொள்ள பித்தரின் மயங்கான் நின்று கன்னியும் என்னை பெருவத்தினாலும் இன்னவளாயின் நன்றோ என்ன கருத்திடை உன்னியார் நீ கன்னியோ என்னோடும் அருத்தி கொள்முனியை நோக்கி அன்னதாம் என்ன நம்பால் வரத்தகும் கருமம் வல்லையில் இயம்புகின்றான் விரத்தரில் தலைவனாகி வீடு முருந்தனும் முவலாலும் முனிவனி கணவனாக இருந்தவம் புரிந்தேன் பொன்னாளின்றது முடிவதாக பொருந்தினன் இன்று நின்னை புல்லிய வந்தேன் என்ன வருந்துராதமுதம் பெற்ற மாக்கள் போல் மகிழ்ச்சி உற்றான் என் பெரும் தவமும் பன்னாளென் பொருட்டாக நோற்ற நின் பெரும் தவமும் அன்றோ நின்னுடன் என்னை ஈண்டே அன்புறக் கூட்டிற்றம் மாடுகளிரென்னு இன்புற வேண்டும் நீயும் இரு பிடியாதி என்ன வெல்லியல் தானும் அங்கு ஓர் தோன்றி எல்லையில் காதல் பின்னும் நீதலும் முனிவன் மல்லலம் களிரு அதாகிவான்யர்புழைக்கை நீட்டி புல்லினன் ஊற்றே புணர்ச்சியில் சிறந்தது அன்றே நையொரு உள்ளமாதினாண்மையும் பொறியில் நண்ணி ஐய ஒரு புலனோரைந்தும் மாவியின் ஒருங்க நாள் மெய்யுறு புணர்ச்சித்து ஆய வேட்கையின் மேவல் உற்று செய்யரு காமம் முற்றி தீர்ந்திடும் காலை தன்னில் அயன் முதல் தலைவர் வானத்து அமர்த்தரு புலவராற்றும் செயல்முறைக் கடன்கள் யாவும் சிந்தினன் சிதைக்கும் வண்ணம் வயமுகத்து அடவு கொண்ட வயிற்று மறு பின்னாள்வாய் கயமுகத்து அவனாங்கே கதும் என உதயம் செய்தான் பற்றிய பலகை உள்வாள் விதிர்த்தனன் பறவை ஞாலம் சுற்றினன் வரைகள் யாவும் துகள்படத் துணைத்தாள் உந்தி எற்றினன் வொறும் ஏறு அஞ்சையிரட்டினன் உலகமெல்லாம் செற்றிடும் கடுபதி நத்திரிந்தனன் சீற்றம் மிக்கான் அன்னதுவோர் பிடிவு ரோமம் அளப்பு இல அவற்றில்லாங்கே மின்னிலங்கு ஏற்றுப் பேழ்வாய் விளங்கு எழில் செக்கர் வாய்ந்த சென்னியம் குடுமி வீரர் தெளித்தெழீகி செங்கை தன்னில் துன் இரு படைகளோடும் தோன்றினர் தொகையில் லான்றோர் இன்னவரோடு கூடி பமுக தவுணன் தன்னையும் பயந்தோன் தானும் தளர்ந்தனர் இறியல் போகி முன்னுறும் உருவம் கொள்ள உணர்வு தோன்ற உன்னி நின்றிறங்கி ஏங்கி உள்முறை நினைந்து நைந்தான் மாயமாம் காமம் என்னும் வலை இடைப்பட்டு நீங்கும் தூயவன் முன்னம் நின்ற தோகையை சுளித்து நோக்கி நீ எவர் குலத்தில் வந்தாய் நினைந்தது என் கழருக என்ன சேயிழை மரபும் வந்த செய்கையும் உணர்த்தி நின்றாள் வரன்முறை உணர்தலோடும் மாகத முனிவன் யானே தரணியில் உயிர்களான சராசரம் தனக்கு மேலான் சுரகுலன் தனக்கும் இன்றே துன்புருவித்தேன் என்ன எரியூறு தளிர்போல் வாடி இன்னல்கடலுள்பட்டான் சில பொழுது இறங்கி தேரிச்சே இழை மடந்தை நுங்கோன் மெலிவு நின் எண்ணம் தானும் வீடு முன் பல பகல் புரிந்த நோன்பும் பாருலகு அனைத் தும்பானோர் உலகமும் முடிந்தவே நீல் போதி என்றான் போதி நீ என்னோடும் பொன்னடிவணங்கிச் சென்று தாதுலாம் தெரியலாகத் தைத்தியற்கு இறைப்பால் எய்தி ஈதலாம் உரைத்தலோடும் எல்லையின் மகிழ்ச்சியாகி காதல் கூர்த்தபனன் காணும் காலையம் கமலம் போன்றான் தாங்க அரும் உபகையோடும் தான் அவர்க்கு அரசன் அண்ண இங்கு முனிவன் முன்போல் இனிது நோன்பு இயற்றப் போனான் ஆங்கு அவன் புதித்த மைந்தர் அனைவரும் முதல்வன் தன்னோடு ஓங்கலின் குலங்கள் மேருவுடன் நடந்ததென்ன சென்ற சீற்றம் கொள்தரு கண்ணாகம் ஒரு வழி திரண்டதென்ன கூற்றம் பல்லுருவு கொண்டு குழாய கொட்பென்ன ஊழி காற்றெங்கும் பரவிற்றென்ன கடலிட பிறந்த நஞ்சம் கூற்றம் கொண்டு உலாயதென்ன உலகெலாம் திரி தந்துற்றா மலையினைப் மண்ணினை மறிப்பர் வாரி அலையினை குடிப்பர் கையால் ஆறுயிர் தொகையை அள்ளி உலையினைப் பொறுவு பெழ்வாய் ஓற்று வற்பதியோடு நிலையினைத் தடுப்பர் சேடன் நெளிதரப் பெயர்வர் மாதோ தக்கதோரவுணரோடும் தந்தி மாமுகத்து வீரன் திக்கலாம்புலவித் எல்லாத்தேயமும் பொருங்கே சென்று மக்களே ஆதியான மன்னுயிர்வாரி நொங்கி தொக்கதோர் செந்நீர் மாந்தி துண்டன திரியும் மன்றே அத்திரம் பைகள் தோறும் மவுணரும் இறையும் ஏகி கைத்துறும் உயிர்கள் யாவும் கவர்ந்தனர் மிசைந்தாராக பொய்த்தவர் வெறுக்கை என்னப்போ இன உயிர்கள் சால ஏய்த்தனர் முனிவர் தேவர் இறந்தது மரையின் நீதி முகரிமையடைந்தவன் தோன் முகத்தவன் நவுணரோடும் அகலிடமிசையே இவ்வாறு அமர்தலும் மனையத்தன்மை தகுவர்கள் முதல்வன் போர்ந்து தமது தொல்குறவனான புகரினை விடுவான் போந்திவை புகழல் உற்ற ஒல்லியது ஆகியவும் குலத்துற்றுள மள்ளரியும் ர்வான் குருவாயினேன் தென்மறை திட்பமும் தேர்ந்துளேன் வெள்ளி என்பது ஓர் மேதகு பேரினேன் உம் குலத்துக்கு ஒரு முதலாகிய சிங்க மன்ன திரளினன் புய்த்திட இங்கு நின் புடையை தினன் மேல் நெறி தங்கு நல் நயம் சாற்றுதற்கே என்றான் குரவனாகி குறுகிய சல்லியன் பறிவொடீது பகர்தலும் மாங்கவன் திருவடித்துணை சென்று வணங்கியே கரிமுகத்தன் கழறுதல் மேயினான் இருவது இன்றிய எம் குலத்தோற்கெலாம் அறிவணி அருளாலடியேற்கு இவன் உறுதி கூறுகின்றாய் இதன் பூங்கினி பெறுவது ஒன்று உளதே என பேசினான் அந்த வேலை அவுணர்கள் யாவரும் சிந்தை மேல் கொண்ட தீதினை நீத்திடா எந்த யார்த்தம் குறவர் இவர் என வந்து பார்கவன் வணங்கினார் சீதவான் முகில் கோழெனும் செவ்வியோ நாதி போதகன் முகம் நோக்கிப் பொருவிழா போதிமான் பின் இவை உரைக்கின்றன மீ உயர்த்தவத்தை யாற்றாய் விமலனை உணராய் ஒல்லார் மாயமும் திரலும் சீரும் வன்மையும் சிறிதும் தேராய் ஏயை இவ்வுடலம் நில்லாது என்பதும் கருதாய் வாழா போயின பல்நாள் என் நீ புரிந்தனை புந்தி இல்லாய் முப்பகை கடந்து மற்றே முரட்பகை முடித்திட்டு ஐம்பான் மெய்ப்பகை கடந்து நோற்று விழுத்தகும் ஆற்றல் பெற்று துப்பகை தொண்டைச் செவ்வாய்ச்சூரொடு புணரும்பானா டப்பகை கடந்து தொல்சீர் அடைந்திலை போலும் அன்றே இம்மையில் இன்பம் தன்னை புகழடும் இழத்தி மேலே அம்மையில் இன்பம் தானும் மகன்றனை போலும் அன்றே உம்மையும் இன்பம் என்பது ஒற்றிலே என்னில் பின்னை எம்மையில் இன்பம் துய்க்க நீ இருக்கின்ற ஆக்கமும் திரளும் சீரும் ஆயுவும் நலனும் மேலாம் ஊக்கமும் வீடும் எல்லாம் தவத்தினது ஊற்றம் அன்றோ நோக்குவரும் இந்நாள் காரும் நோற்கலாது இணையை எல்லாம் போக்குவது என்னை கொல்லோ புகழுதீயும் வேலோய் ஆற்றிடு தருமம்பிஞ்சை அரும் பெறல் மகவும் சீர்த்தி ஏற்றிடு கொற்ற இருநிதி பெருமை இன்பம் நோற்றிடு விரதம் சீலம் நுவலரும் போதம் யாவும் கூற்றுவன் கூவும் யான் குறித்திடிற் கூடுமோதான் காலனாகியது ஓர் சேர்ப்பன் கால மாம்பலையை வீசி ஞாலவாம் தடத்தில் வைகும் நல்லுயிர் மீன்கள் வாரி ஏலவே ஈர்த்து நின்றான் இறுதியாம் கரை சேர்காலை மேலவன் கையுள் பட்டு மெலிவொடு வீடும் அன்றே சீரியதுடலம் என் கை நிலைத்தல் செல்லா தாருயிர்வகையும் என்பது அறிந்திலை ஆயுட்பண்ணா சாறுதல் வேண்டுமென்னும் தகைமையும் நினைத்தியல்லை பாருயிர் இறப்ப நுங்கியிருப்பதோ பரிசு மாதோ மந்திரம் இல்லை மாயம் இல்லை ஓர் வரமும் இல்லை தந்திரமில்லை மேலோர் தருகின்ற படையொன்று இல்லை அந்தராமரெல்லாம் வணிகமாய்ச் சூழனின் மேலிந்திரன் பொறுவான் செல்லின் நீ செய்தீ மாதோ சிறியது ஓர் பயனைத் தூக்கி தீயவர் செய்யும் சூழ்ச்சி அருகில ஆகி வீழ்வுற்று அகப்படுமாவும் மீனும் பறவையும் என்ன ஒல்லார்ப்புண்பினில் படுதியின்னே விரல் ஒடுவலியும் சீரும் மேன்மையும் இன்றி உற்றாய் ஆதலின் எவர்க்கும் மேலா மரந்தனை உன்னியாற்ற மாதவம் புரிதி அன்னான் வரம்பல கேட்டவெல்லாம் தீதர உதவும் பின்னர் தேவர் உன் ஏவல் செய்வார் மேதகம் உலகுக்கெல்லாம் வேந்தனாய் இருத்தி என்றான் சொன்னவை கேட்டலோடும் தொழுத கை அவுணர் தோன்றல் முன்னிவை யாவரேனும் மொழிந்தனர் இல்லை யானும் இன்னவை புரிதல் தேற்றேன் இனித்தவம் இயற்றுகின்றேன் அன்னவை புரியும் தன்மை அருள் செயல் வேண்டும் என் ஐவினை செய்ல்லாம் அரங்கம் எனக்கரங்கும் அறிவு அடங்குகின்ற மெய் வினைய மந்திரமும் தந்திரமும் அங்கமுரு விதினோடு கைவினையும் உள்கோளும் புறம் காப்பும் விரதம் செய் கடனும் ஏனைச் செய்யையும் உணர்வித்து மேருவின் பால்தவம் புரிய செல்லுகென்றாவுதலும் கயமுகத்தோனவுணருடும் புகரடியின் இறைஞ்சியங்கண் மேபுவன் யான் என உரையாவிடை கொண்டு நோற்றிடுவான் விரைவின் ஏகக்காவதம் அங்கு இரண்டு கடப்பளவும் தான் நின்று கண்ணின் நோக்கிப் போவன் இனி என மகிழ்ந்து மீண்டு போயவுணர் பதி புகுன்றே அக்காலத்து எதிர்வந்த இறைவனுடன் புகுந்த எலாம் அரையன் நான் இக்காலம்தான் அன்றோ அருள் செய்தீரனை எம்பி ஏத்தி அன்பால் முக்கால் வந்தனை செய்து விடுத்திடப்போய்த் தன் பதத்தின் முன்னமே போல் மிக்கும்பீற்றியிருந்தான் கடவுளரும் புரந்தரனும் விழுமம் கொள்ள மான் அவ்வலி அகலம் மறுப்பதனை எதிர்ந்து தொல்லை வைப்பின் ஈங்கு மீண்டிய தின்காழிரும்பின் எஹம் முதல் வியன் படைகள் இயற்கை என்ன காண்டகையதம் குறவனான புகர்புரை அதனைக் கருத்துள் சேர்த்தி ஆண்தகை சேரிபமுகத்தோனவுணருடன் தவம் புரிவானகலல் உற்றான் அம் கண்முகில் படிந்து அறியாமேருவினுக்கு ஒரு சார் போய் அவுணர்வேந்தன் துங்க மிகு கருவிகளாய் வேண்டுமன கொணர்வித்து தோணீராடி செம்கதிரோன் தனை நோக்கி ஆற்று கடன் முடித்து முன்னை தீர்வு நேர்ந்து தங்கள் குறவன் பணித்த பெற்றினால் மிக்க தவம் தன்னை செய்வான் பொறியில் ஒரு புலனவித்து நவை நீக்கி கரணவியல் போக்கியாசான் குறி வழியே தலை நின்று மூல எழுத்துடனைந்தும் கொழுவி எண்ணி அறிவுதனில் அறிவாகி உயிர்க்கு உயிராய் பரம்பொருளாய் அமலமாகி செறிதரு கண்ணுதற்கடவுள்ளடி போற்றி அவன் உருவைச் சிந்தை செய்தா ஆயிரம் ஆண்டு புல் அடகு மேயினான் ஆயிரம் ஆண்டு சில் புனல் அருந்தினான் ஆயிரம் ஆண்டு அளவு அநிலம் நுங்கினான் மாயிரும் புவி உயிர் மடுக்கும் வாயினான் காலம் மூவாயிரம் கழிந்த பின்முறை மால் உருமறுத்திய நும் தூண்டியே மூல வெம் கணலினை முட்டுரா மேல் உரு செய்தல் மேயினா கண்டனர் அது சுரர்கவலும் சிந்தையர் தென்திரல் லவுனன் இச்செய்கை முற்றுமேல் அண்டமும் புவனமும் மலைக்குமே என்ன கொண்டனர் தம்பதி அறிய கூறினார் கூறிய செயலினைத் தேர்ந்து கொற்றவன் ஆரிய அயர்ந்து சோர்வுரா வீரியல் வாய்மையும் விரலும் ஆண்மையும் மாறியவோவெனா மருக்கம் எய்தினான் புலர்ந்தனன் இறங்கினன் பொறுமல் எய்தினான் அலந்தனன் உயிர்த்தனன் அச்சம் கொண்டனன் உலந்தனன் போன்றனன் ஒடுங்கி தன் குளம் குலைந்தனன் அவன் செயல் கூறல் பாலதோ ஈசனை என்று கா எதிரக் கண்டிலன் காய்ச்சினம் கயமுகத்தினான் தேசிகன் அருளினால் தீயின் கண்புரி மாசரு தவம் செய்யமனத்தும் உன்னினான் சுற்றுப்புற நாள் கனல் சூழ நள்ளிடை மற்ற ஒரு பேரழல்வதிய அன்னதில் கொற்ற வெம் கயமுக குறிசில் தாழ் நிறி நல்தவம் இயற்றினான் நாதன் போற்றியே மேயின கொழும் புகை விசை கொண்டால் என அழல் நடுவுறச் செல் நின்றே ஆயிரம் ஆண்டையின் அவதி ஆறு உயிர் நோய் உரை இப்ப முகன் நோற்றல் ஓம்பினான் புழைக்கையின் முகத்தினன் புனிதமார்த்தரு அழல் சிகை மீ கொளத்தனது தாழ்நிறீ நோற்றலை வியந்து நோக்குரி அழல் அருள் செய்தானோ அன்னது ஓரமைதியில் அவுணன் வாசுவுடல் வன்னியில் உறுத்து காரிரும்பின் மாண்டது பொன்னினும் மணியினும் பொலிந்து பூத்தது மின்னிவர் வச்சிறமிடலும் சான்றதால் ஏற்றனன் தொன்மரபியல் போற்றியவரும் இவன் பொறையும் மேன்மையும் நோற்றிடு திற்பமும் நுவலற்பாலவோ தூற்றுதும் மலரெனா உணர் தோன்றினார் பேசினர் நறுமலர்விய பின்னல் மொழி பேசினர் புகழ்ந்தனர் பிறங்கும் ஆர்வத்தால் ஆசிகள் புகன்றனர் அமரர் தானையை ஏசினர் அவர் தமதியின் நோக்குவார் தளப்பெரும் பங்கையத் தவிசின் பீமிசை அளப்பரும் குணத்துடன் அமர்ந்த நாயகன் உளப்பட நோக்கினன் பூமுடி துலக்கினன் அமரர்கள் துணுக்கம் எய்தினார் இன்னம் அரும் தவம் இயற்றும் எல்லையில் பொன்னவிர்சடை முடிப்புனித நாயகன் அன்னது நாடியே அவுணர்க்கு இறை முன்னுறவந்தனன் மூறியேற்றின் மே வந்து தோன்றலும் மற்றது நோக்கிய தந்தி பாமுகத்தானவன் நோன்பு சிந்தை அன்பொடு சென்னியில் கைத்தொழுது என்ற இதன்னை இறைஞ்சி நின்று ஏத்தினான் போற்று இன்றுழிப் புங்கவன் இன்று காறு ஆற்று நோன்பில் அயர்ந்தனை நீயினி பேற்றை வேண்டுவ பேசினை கொள்கென தேற்ற மிக்கவன் செப்புதல் மேயினான் மால் அயன் இந்திரன் முதல் வரம்பு மேலரு தகையினர் வெய்ய போரிடை ஏலுவர் எண்ணினும் எனக்கு என்னிடமற்கடவுள் நீ அருளல் வேண்டுமா எற்றுவ எரிகுவ ஈர்வ எயுவ குற்றுவ முதலிய குழு கொள்வான் படை முற்றுவுறவரினும் யான் முடிவுரா வகை அற்றமில் பெருமிடல் அளித்தல் வேண்டும மிக்கது ஓர் அமரரால் வியப்பின் மானுட மக்களால் அவுணரால் மற்றையோர்களால் தொக்குரு விலங்கினால் துஞ்சிடா வகை இக்கணம் தமியநேற்கு ஈதல் வேண்டுமால் என் நிகராகி வந்து ஒருவன் என்னோடு முன்னுறவம் சமர் முயலும் எண்ணினும் அன்னவன் படையினும் அழிவூரா வகை பொன்னவிர்வேணியாய் புரிதல் வேண்டுமால் ரு கடவுளர் முனிவர் மற்றையோர் இருந்திடும் உலகெலாம் என்னது ஆணையில் திரிந்திடும் மாழியும் கோலும் சென்றிட புரிந்திடும் அரசியல் புரிதல் வேண்டுமா அன்றியும் ஒன்றுளது அடியன் சூழ்ச்சியால் பொன்றினும் பிறவியுட்புகாமை வேண்டுமால் என்றலுநோற்றவர்கேதும் ஈபவன் நன்று அவை பெறுகன பெற்றனன் படைகளும் பிறவும் தன் புறம் சுற்றிடு கிளையலாம் தொடர்ந்து சூழ் தர உற்றனன் காண்தகும் உம்பர் உங்குவன் மற்ற ஒரு கயமுகன் என்று மாழ்கினார் கால் ஒரு பெரும் தருநாறு காசினி வீழ்வுரு தூரோடு மெழிந்து நின்றன ஊழ்வுறு பருவம் வந்து உற்ற காலையில் சூளுரு தொல்நிலை என்னத் தோன்றினான் அற்புதம் எய்தினன் அலை கொள்வாரியில் புல்புதமாம் எனப் புலகம் பூத்துளான் சொல்பகர் அறியதுவோர் மதற்பின் சும்மையான் சிற்பரன் கருணையில் திளைத்தல் மேயினான் அன்னது தேர்வு உரிய அவுணர் தொல்குல மன்னனும் வெள்ளியும் மதங்க மாமுகன் தன்னை வந்து எய்தியே செய்யமுண்டாக என பன்னரும் ஆசிகள் பகர்ந்து மேயினார் தன்னழியில்லதோ தந்தி மாமுகன் அண்ணலங்கடகள மரர்கோனையும் விண்ணவர் பிறரையும் வென்று மீண்டு பின் மண்ணுலகதனிடையை வல்லை எய்தினா புவனி தன்னிடை போந்து பின் அவுணர் கம்மி அறிஞனை நுவலும் அன்பொடு நோக்குரா உவகையால் இவை உரை செய்வான் நாவலம் தருநண்ணும் யுத்தீவின் மேதகு தென் திசைப்பூவில் ஓர் நகர்ப்புரிதியால் மேபவென்று விளம்பவே பூவின் மேல் வறு புங்கவத்தேவு நானுறு செய்கையில் காவன் மாநகர் கண்டதிற்கோவில் ஒன்று குயிற்றினான் வெம் கண் மேதகு வேள முகத்தனை தங்கள் தொல்பகை தாங்குவதாம் என சிங்கமாற்றும் திருமணி பீடம் ஒன்று அங்கு அவன் வைகாற்றினன் அவ்விடை இணைத்தியாவும் இமைப்பினில் கம்மியன் நினைப்பினில் செய் நிலைமை நோக்கியே சினத்தின் நீங்கிய செய்தவத்தேசிகன் மனத்தின் ஊடு மகிழ்ச்சியின் மேயினான் காமர் தங்கிய காப்பு இயல் அன்னகர் தூ மதம் கெழுத்தோல் முகன் காதலான் மாமதங்க புரம் என மற்றொரு நாமம் அங்கு அதற்கு எய்திட நாட்டின அந்த மாணவர் ஐது என கம்மியன் சிந்தை நாடினன் செய்திடும் காலையில் தந்தி மாமுகத்தானவன் கண் புரிய அந்தம் இல்லதோர் ஆர்வமுடையேகினான் காதம் அங்கு ஒரு பத்து என கற்றவர் ஓதுகின்ற ஒழுக்கமும் ஒன்று எனும் பாதியல்லை பரப்பும் பெருநகர் வீதி நோக்கினன் விம்மிதம் எய்தினான் அறக்கற் தொல்லை அவுணர்கர சொடு தம்முடன் எய்தியே பெருக்கமுற்று அதன் பின்னவர் இன்னவர் இருக்க நல்கினன் அம் கண்மேவும் மணிமணிக் கோயிலின் மங்களத் தொடுவல்லையின் ஏகியே சிங்க ஏற்றின் சிரம் கெழுப்பீடமேல் வெம் கை மாமுகன் வீற்றியிருந்தான ரோ போந்து பின்னற்பொருவரும் தான் அவர் வேந்தன் மாமகளான விசித்திர காந்தி தன்னைக் கருது நல் ஏந்தல் முன்வரைந்து என் பூரமேவினான் விண்ணின் மாந்தர்கள் மேதகு தன் குலம் நண்ணு மாதர்கள் நாகர்தம் மாதர்கள் பண்ணவிஞ்சையர் மாதர்கள் ஆதியாம் எண்ணில் மாதரை பின்வரைந்து எய்தினான் பொன்னகற்கும் பொலங்கெழு புட்பகம் அன்னகற்கும் அவ்வானவர் இண்டிய என் நகர்க்கும் இலா வளம் எய்திய அன்னகற்கண் அமர்ந்திடல் மேயினான் சூரும் வானவர் தானவர் துண்ணியே தாழை ஏழ் உலகும் தனது ஆணையால் வாழிசே கொடும் கோலொடுமன்னு பேர் ஆழி செல்ல அரசு செய்தானவன் ஆவும் சங்கமும் அம்புயமும் மலர்காவும் மாமணியுங்கமலாலய தேவும் பின்பரும் தேவரும் மாதரும் ஏவல் செய்ய இனிதிருந்தான் அரோ புந்திமிக்க புகரும் புகருடன் அந்த மற்ற உணர்கள் மன்னனும் தந்தியின் முகத்தானவனுக்கு நன் மந்திர துணையாயவன் வைகின அன்ன காலை அடுகரிமா முகமன்னன் முன்வரும் வாசவனாதியாம் துண்ணுவானவர் சூழலை நோக்கியே இன்னது ஒன்றை எம்புதல் மேயினான் வைகளும் இவன் வந்துடி நுங்கள் தம் மொய்கொள் சென்னியில் மும்முறை தாக்கியே கைகள் காதுரக்கால் கொடுதாழ்ந்து எழி செய்கனம் பணிதேவர்கள் நீரென்ற அன்னது ஓதலும் மண்டர்கள் யாவரும் மன்னன் தானும் மறுப்பதை அஞ்சியே முன்னரே நின்று மொயம்புடைத் தோல்முகன் சொன்னது ஓர் புன்தொழில் முறையாற்றினார் எழிலி ஊர்தியும் ஏனையவானவர் குழுவினோர்களும் குஞ்சரமா முகத்து அழித கண்பனியல்களும் மாற்றியே பழியனும் பறவைப்படிந்தாரரோ கரிமுகத்துக்கயவனது ஏவலால் பருவரல் பழி மூழ்குருபான்மையை சுரர்களுக்கு இறை தொல்லை விரிஞ்சன்மால் இருவருக்கும் இயம்பி இறங்கினான் இறங்கும் எல்லையில் இந்திரமுற்றுகுளம் தரங்கம் எித் தளர்ந்திடல் நீனா உரம் கொள் பார்மையே உணர்த்தியவனுடன் புறங்கள் அட்டவன் பொற்றையில் போயினார் மாகர் யாவரும் வாசவனும் புடையாக வந்திட அம்புயன் மாலுமை பாகன் மேய பனி வரை கோயிலுள் ஏகினார் நந்தியந்தை விடுப்பவே கண்டு நாதன் கழலினை தாழ்ந்து நல் தொண்டு காணத் துதித்தலுமாங்கு அவன் அண்டரோடும் அலமரல் எய்தியே வன் துழாய் முடிவந்தது என்னவே ஆனது ஓர் பொழுதின் மாலரனை நோக்கி ஓர்தானவன் கயமுகன் என்னும் தன்மையான் வானவர் தமையலாம் வருத்தினான் அவன் ஊனமில் தமம் புரிந்து உடையவன் மையால் வெம் கயமுகத்தினன் விரலை நீக்குதல் எங்களுக்கரியது ஆலவர்குமாதியாம் புங்கவன் எனக்கு அது பொருள் அன்று ஆகையால் அங்கு அவன் உயிர் தொலைத்து அருள வேண்டும் நீரை செய்தலும் ஈசன்யாம் இவன் ஒன்று ஒரு புதல்வனை உதவித்தோல்முக வந்திரல் அவுணனை மாய்த்து மற்ற அவன் வென்றிக் கொண்டு ஏகுவான் பிடித்து மேலென்றான் வீடிய பற்றுடை விரதற்கு எண்ணினும் நாடிய அறியவன் அவின்ற சூடினர் சென்னி மேல் தொழுத கையராய் ஆடினர் பாடினர் அமரர் யாருமே பாங்கரில் அணையரை பறிந்து நோக்கியே இங்கு எனினும் பதிக்கு ஏகுவீரன ஆங்கு அவர் எம்பிரான் அடியில் விழுந்தனர் வீங்கு ஒரு காதலால் விடை கொண்டு ஏகினார் ஏகிய எல்லையில் எண்ணிலாபிதி சேகரம் விளைச்சிய சென்னி பாகமுற்று உலகெலாம் பயந்த சுந்தர தோகையை நோக்கியே இதனை சொல்லுவான் யாம் பெருவிருப்புடன் இயற்றுவித்திடும் தேம்படு தருவனம் தெரித்து செல்கன வாம் பரிசருளினை வருவனாங்கெனா காம்படுதோளுடை கௌரி கூறினாள் ஆயது கேட்டனன் அகிலம் யாவையும் தாயன அருளுமத்தையல் தன்னொடும் சே உயர் விசும்பினைச் சரிதன் சோலையில் போயினன் மறைக்கலாம் பொருளது ஆயினான் நீணுதற்கனல் விழினி மலத்தேவெனும் தானுவைப் போலவே தனது பாதமும் சேனுடைச் சென்னியும் தேவர் யாரினும் காணுதற்கரியதக்கடிகுள் சோலகே தேசுடைத்தருநிறை திருமென் போதொடு பாசடைத் தொகுதியும் பறித்து நிற்பன ஈசனு கருச்சனை இயல்பின் ஆற்றிட நேசமுற்றுடையவர் நிலையது ஒக்குமார் பால் உற வருவது ஓர் பறை தன் மெய்யொளி மேல் உருப்பை கொடிவேத நாயகன் ஏழ்வுரு தாருகவனத்தில் எய்த முன்மால் உருமங்கையர் வடிவம் போலுமால் கொடிகளும் தருக்களின் குழுவுமாதுடன் அடிகளங்கு ஏகலும் மனையர் செம்மையும் கெழு பசுமயம் துவன்றி அன்னதோர் வடிவு கொண்டிருந்திடும் வண்ணம் போலுமால் பூம் தருநிறைகளில் பொறுவியில் கோட்டு இடை சேர்ந்திடு நனை பல திகழ்வ பார்ப்பதே காந்தனை அன்பொடு கண்டு பாங்குளார் ஏந்திய வான் தருவோர் சில மலரின் கண் தோறும் தேன் துளிவிடுவன சிவனைக் கண்டுழி ஆன்றதோர் அன்பினார் அகம் நெகிழ்ந்து கட்கான்றதோர் புனலெனக் கவி காட்டிய வண்தருவோர் சில மறுப்பின் வான் நிறம் கொண்டிடும் அது மலர் குழுமி உற்றன என் திருமலையடை வீழும் கங்கையில் தன் துளிசிதறிய தன்மை போன்றவே கற்றயம் சுடர்மணி கனகமேனைய பிற்றையண்ணாது அருள் பெரியர் பெரியர்வன்மை போல் மற்றவன் உள்ள பல்மரமும் தம் பயன் எற்றையும் உலப்புராதீகை சான்றவே காதன் இயல்பினைக் கண்டு தன்னொரு தேவியுடைய அருள் செய்து சிற்பரன் ஆவியுல் உணர்வு என அதனுள் வைகும் ஓர் ஓவியம் அன்றடை ஒல்லை ஏகினான் என் தகு பெருநசை எய்தியை புலன் விண்டிடல் இன்றியே விழியின் பால் பட கண்டனல் கௌரிய கடிகோள் மண்டபம் கொண்டிடும் ஓவியக் கோலம் யாவுமே பாங்கரில் வருவதோர் பரம ஆங்கு அதன் நடுவனில்லாதியாகியே ஓங்கிய தனி எழுத்து ஒன்றியிருந்ததாய் தூங்குகை மலைகளில் தோன்றிற்று என்பவே அன்னவை உமையவள் காண ஆங்கு அவை முன் ஒரு புணர்ச்சியின் முயற்சி செய்தலும் என்னை கொல்லிது என எண்ணித் தன் நொடுமன்னிய முதல்வனை வணங்கிக் கூறுவாள் மூலமாம் எழுத்திவை முயங்கி மால் கறி கோலமாய்ப் புணர்வதன் கூறுக என்றலும் ஏலவார்கரும் குழல் இறைவி கேளன ஆலம் ஆற்ளத்தினன் அருள் செய்கின்றன முன்பு நீ காண்டலின் மூலமாய் உடையதோர் மண்பெறும் தொல்பொறி மறுவி ஈர் உருவொரி அன்பினால் ஆனை போல் புணருமாலாகையால் நின் பெறும் தகவினை நினைகிலாய் காட்சியால் இது செய்யும் காரணம் பெற்றனின் உணர்குவார் ஆட்சும்லா நிற்குனின் திருவருட்செய்கையே என்னவே முகமனால் எம்பிரா நம்பிகை தன்னொட தந்தியும் பிடியுமாய் துன்னியே புனர்வுறும் தூயசை விடா முன்னமே போன்றதால் முடிவிழா குடிலையே அக்கணத்து ஆயிடையைங்கரத்தவன் அருள் முக்கண்ணால் வாயினான் மும்மதத்தாறு பாய் மைக்கரும் களிரனும் மாமுகத்தவன் மதிச்செக்கர்வார் சடையன் ஓர் சிறுவன் வந்து அருளினான் ஒருமையால் உணருவோர் உணர்வினுக்கு உணர்வதாம் பெருமையான் எங்கனும் பிரிவரும் பெற்றியான் அருமையான் ஏவரும் அடிதொழும் தன்மையான் இருமையாம் ஈசனை என்ன நின்று அருளுவான் மருளரப்புகழு நான் மறைகளில் திகழுமே பொருளெனப்படும் அவன் புவனமுற்றவர்கள் தம் இருளறுத்து அவர் மனத்திடர் தவிர்த்தருளவோர் அருள் உருத்தனை எடுத்து அவதரித்துளனவன் வந்து முன் நிறுவர்த்தம் மலரடி தலமிசை சிந்தையார்வத் சென்னி தாழ்த்திதலும் தந்தையும் தாயுமுன் தழுவிமார் புறவணைத்து அந்த மில் கருணை செய்து அருளினார் அவ்வழி என்னரேயினும் யாவதொன்றெண்ணுதல் முன்னரே உனது தாழ் முடியூரப்பணிவரேல் அந்நம் சிந்தை போல் ஆக்குதி அல்லதுனை உன்னலார் செய்கையை ஊறு செய்திடுதி நீயனல் மலர் மிசை திசை முகன்மால் முதல் ஆய பண்ணவர் தமக்கு ஆறுயிர் தொகையினுக்கு ஏய பல்கணவருக்கும் எத்திரத்தோர்க்கும் நீ நாயகம் புருதியால் நல்லருள் தன்மையால் காணொரும் கரடவெம் கயமுகத்தவன் எனும் தானவன் வன்மையைச் சாடியே தன் துழாய் வானவன் சிறுமையும் மாற்றியே வருகன ஆனையின் முகவனுக்கு ஐம் அருள் செய்தான் மோனமே குறியது தாம் முதல் எழுத்தருளிய ஞானமாம் நன்னவே பூதவன் சேனை ஆயின அருள் செய்து சிற்பறையொடும் ஆனை மா அமலன் மீண்டு அருளினா புங்கவர்க்கு இறைவனாம் புதல்வனை நோக்கிடா நம் கடை தலையினில் நாயகம் புரிகையனா அங்கு அருத்தியொடு இருத்தினன் அணிகோயில் உள் சங்கரக் கடவுள் சுந்தரியோடு மருவினான் தந்தி மாமுகமுடைத்தனையன் அங்கணுகியே முந்து பாரிடமெல்லாம் மொய்த்து முன்சூழ்தர நந்தி வந்தனைய செய்ய நான் முகன் முதலினோர் வந்து வந்து அடிதொழ மகிழ்வோடே வைகினான் அன்னதன் பின்னரே நேமியான் புனிதனைக் மின்னுதன் சுடர்விடும் சுடர் வெள்ளி வரைினான்லைய சூழல் முன்னணுகினான் அந்தியார் சடை முடியல் தன்னருளினால் நந்தி தேத்திடனங்கையோர் பங்கனாம் எந்தை பாலை தியே இணை மலர்த்தாள் தொழா புந்தியார்வத் தொடும் போற்றி செய்தருள நிறுத்தன் அவ்விடைதனில் நேமியான் தனை இருத்தி என்றருள் புரிந்திடத்தின் மேவிய ஒருத்தியை நோக்கி ஒன்றுரைப்பங் கேளனா அருத்தி செய்யாடல் ஒன்றருளில் கூறுவான் சூதனை எம்முடைய பொருதி தோற்றனை ஆதியேல் நீ பொனையணிகள் யாவையும் ஈதியால் வென்றனை என்னின் எம் ஒரு பாதி ஆம் பலவும் கோடிகால் என்னலும் உமைய வள்ளி செய்வோடும் அன்னது ஓர் எல்லையின் அரியை நோக்கியே தன் இல்லவன் இதற்குச் சான்று என மண்ணினை இருத்தியான் மாயனி என்றான் பற்றி இகலின்றியே பழகினைப்பயன் முற்று உணர்ந்து உயிர்களை முறையில் வைப்பவன் மற்ற இது புகரலும் வனசக் கண்ணினான் நல் திறம் இஃது என நவின்று வைகினான் இந்த வாராயடை நிகழும் எல்லையில் சுந்தரன் முதலிய உழையர் சுற்றினோர் அந்தமில் பெரும் குணத்தாதி ஏவலில் தந்தனர் காசோடு பலகை தன்னையே அது பொழுதண்ணலும் அறியை நோக்கியும் முதிர் தரு கருவியை முறையின் வைக்க வைத்தலும் கவுரி நீ நமக்கு எதிரூருகென்று முன்னிறுத்தினரோ கவற்றினை முன்னரே உய்ப்ப பஞ்சு என உரை செய்வர் பாலை என்பர் ஈர் அஞ்சு என மொழிவர் அஞ்சு என்பர் அன்றியும் துஞ்சலின் நடம் என்பர் துருத்தி ஈதி என்பர் விஞ்சிய மகிழ்வொடுவெடி என்று ஓதுவார் அடியீது பொட்டை ஈதென்பர் அக்தன முடிவில குழுவுக்குறிமுறையின் முந்துற கடித நில் கழறினர் கவறு சிந்தினார் நொடி தரு கருவிகள் எதிரின் நோக்கினார் ஏற்றானவனை இன்னருளாவது ஏயோ தேற்றா மக்தியார்க்கு அளப்பரும் செய்கையாலே மேற்றான் எதிராவுடன் நாடிய மெல்லியர்க்குத் தோற்றான் நெடுமால் அயன் நாடவும் தோற்றியில ஒன்று ஆகிய பரம் சுடரோன் உமை தன்னை நோக்கி நன்று ஆயது நின்வலி என்று நகைத்து நம்மை வென்றாயலை தோற்றனை முன்னர் விளம்பு மாற்றால் நின்றார் ஒடுப்பூனும் எமக்கு நினேர்தி என்றான் மூன்றாம் உலகங்களும் ஆறுயிர் முற்று முன்னம் இன்றது கேட்டலும் தாங் இகழ் ஆடல் அஞ்சி வான் பேரடி மாயனை வல்லை நோக்கி சான்றாம் என வைகினை நீ இது சாற்றுகின்றாள் சொல்லும் அளவில் சுடர் நேமியன் சூது உடைப்போர் வெல்லும் தகையோன் பரன் என்று விளம்பலோடும் நல்லுண்மை சொற்றாய் திறன் நன்றி இது நன்றி இது என்னா செல்லுண்டாயம்பாலுமையாற்ற சினம் புரிந்தாள் பாராயலை கண்ணனும் ஆயினை பாலின் உற்றாய் தேராதது ஒன்று இலையாவரும் பேராயோவை கூறினும் நீ இது பேசலாமோ காராமெய் என்பர் மனமும் கரியாய்கொல்மன்னோ ஏம்பால் இது சொற்றனையாதலின் என்று மாயை ஓம்பா வருவாய் உருகை தவத்தூற்றம் இக்காய் பாம்பாதி என்ன பகர்ந்தாள் பகர்கின்ற எல்லை ஆம்பால் உருவம் அஃது அங்கண் அடைந்ததன்றே அவ்வாறவன் பாலனைகின்றதோற்பொழ்திலாழி கைவான்வனும் அது கண்டு கவர்ச்சி எய்தி செவ்வாநுரழும் முடியோநடி சென்று தாழா எவ்வாறெனக் இவ்வுறு நீங்கும் இசைத்தீ என்றான் காலாய் வெளியாய்ப் புனலாய்கனலொடுப்பாராய் மேலாகிஉள்ள பொருளாய் எவற்றிற்கும் வித்துவாய் நாளாயவேதப் பொருளாகிநண்ணுற்றநாதன் மாலாயவனுக்கு இஃது ஒன்று வகுத்துரைப்பான் என்பால் வரும் அன்பின் இசைத்தனை ஏது பெற்றாய் நின்பால் வரும் இன்னலை நீக்குவன் நீங்குகின்றாய் தென்பால் உலகந்தனில் அன்னதோர் தேய மீதில் முன்பால் அவனம் என ஒன்றுழ மிக்காய் ஆங்கே இனி நீ கடிதேகினை அன்னகானில் பாங்கே ஒரு தொன்மரம் நின்றது பார்த்ததுண்டே ஊங்கே பராறையின் மேய பொந்தொன்றினூடு தீங்கே குரப்போய்ப் பெருமாதவம் செய்து சேர்தீ அஞ்சேல் அவன் நீ உரைகின்றதொற்காலையானே என்னாம் கயமாமுகன் எய்துவான செஞ்சே பகனுக்கெதிர்கொண்டனை சென்று காண்டி மஞ்சேயனையாய் உனக்கு இவ்வுருமாறும் அன்றே என்னும் அளவில் தொழுதி இறைஞ்சி நிதேத்தி அன்னதுர்வனத்திடையமர்ந்த தொன்மரத்தில் தொன்னுவன் எனக்கடிது சொல்லுதலும் யார்க்கும் முன்னவனுமேகன முராரியை விடு விட்டிடுதலும் கையிலை நீங்கே கட்டழகின் மே தகைய காமனது தாதை சிற்றர்கள் பயின்றுரைத்த நாது புலம் நண்ணி மட்டொழுகு தொன்மரவணத்தின் இடைவுற்றான் நல்மதி உடைப்புலவர் நால்வர்களும் உய்ய சில்மயம் உணர்த்தி அருள் தேவன் அமர்த்தாரு தன்மயது பெற்று நனி தன்னிழல் பரப்பும் தொல்மர இயற்கை அதனில் சிறிது சொல்வாம் பசுந்தழை மிடைந்த உலவைத்திரள் பரப்பி விசும்பளவு நீடி உயர் வீழி நிறை தூங்க தசும்பனைய தீங்கணிகள் தாங்கியது தாளால் வசுந்தரை அளந்த நெடுமாயவனை மானும் அண்ட நடுவாய உலகே உண்டருளி பண்டு கரியோட கொள்கைத்தால் மழைத்த பசுமேனியது மாதிர வரைப்பில் விழுத்தகைய வீழின் இறை வீசு வடதாறு தழை குல மறுப்பு இசை தாங்கி இடை புழை கை கொடுமால்களிருநாடு கறி போலும் பாசடை தொடுத்த படலை பழுமரத்தின் வீசினி மிரிகின்ற பல வீழின் விரிகற்றை பூசல் எடுக்கூலியொடுபோத நிறைப்பற்றே ஊசல் பல ஆடியன ஊக்கியன அன்றே ஆல்வரையின் வீழ்நிறைகள் ஆசுகம் உடற்ற பால்வரையின் எற்றி வருமாறு இரவிபாகன் கால்வரையின் ஏக எழு கந்துகம் அது என்னும் மால்வரையின் வீசு பல மத்திகை அது ஒத்த ஆசரு தெனாது திசையாளும் இறை எண்ணில் பாசமுடு நின்றது ஒரு பான்மையு அன்றேல் பாசவனும் ஆகம் விசை மாலிகையும் ஆமாள் வீசு பழுமா மரவிலங்களும் அவ்வீழும் மாநிலமெலாந்தனை வழுத்த மறுமன்னர்க்கு ஊனமுறு காலை தனில் ஒன் குருதி மாறி வான முகில் கான்றனைய மாண்ட தொன்மரத்தின் மேனி தரு செய்ய பல வீழின் விரிமாலை இம்பருரையாலமிஷயம் உருவு கொள்ளா வம்புலவு தன் துளவமா என்பரும் என்னா வெம்பணிகள் தம்பதியின் அழல் கால வரவின் மேல் நடிக்கும் ஒரு கச்சவினமை குறுகும் என்ன துடித்தனை தலை துளக்கின உரோமம் பொடித்தன நிகர்த்துள புனிற் பின் ஒரு புன்காய் கிளர்ப்பு உருகவட்டிலை கிடைத்த கிளையாவும் அளப்பியில் புகை சுற்றிட அனல் கெழவு கற்றை துளக்குறு தரக்குழுவு தோன்றியது போன்ற விளக்கு அழல் நிகர்த்துளவிரிந்த முகையெல்லாம் செருப்பு உசினத்தெதிர் செருத்த மதவர் பின் மறுப்பினை யூசிப்பவன் வரத்தினியல் காணா விருப்பம் அலிவுற்றதன் விழித் தொகைகள் எங்கும் பரப்பிய நிகர்த்துள பயம் கெழவு பயம்காய் வெள்ளிப்படுகின்ற மதிவிண்ட படர் விமானம் கள்ளிப்படுப்பால் கெழுக வட்டினை தேய்ப துள்ளி படுகின்றளவிலோர்த்தத்திபடுமாறு என்பர் புவி மேலோர் காவதம் ஓர் ஏழ் உளபராறை கணிப்பு என்றால் தாவரும் உயர்ச்சி அதனுக்கு மதிசான்றே பூவுலகம் எங்கும் நிழல் போக்கி நெடிதுவோம்பும் கோவது என நின்றது உயிர்கோழி என்னும் குன்றம் அவ்வகைய தாருவினை நோக்கினன் அணைந்தான் பவ்வ வண்ணல் துயில் பாசடைகள் தம்மோடு எவ்வகை சுமத்திரன சுமத்திரனவே வினவையென்றே மேவியது மான அந்த மில் பெருங்கடல்வளாக அனைத்து உந்தியில் அடைந்ததென ஓங்கல் கெழும் ஒள்வாள் வந்துரையினில் புகுவதென்னு பொந்தினிடையே அணுகினான் உலகு பூத்தோன் சக்தி உரையால் அரிதனி பணியது ஆன இத்திரம் இசைத்தனம் இனி சுரரை வாட்டும் மத்தி முக வெய்யவனை ஆதி அருள் செய்யும் பித்தக முதல் புதல் வன் வென்றமை உரைப்பாம் முந்து வேழ முகத்தவன் ஏவலால் நொந்து சிந்தை நுணங்கிய தேவரும் இந்திராதிபர் யாவரும் ஐங்கரன் வந்தது ஓர்ந்து மகிழ்ச்சியின் மேயினார் ஏதமில் மகிழ்வெய்திய இந்திரன் ஆதியோர் கையிலாய தணுகியே போதகத்துப் புகர்முகப் புங்கவன் பாதமுற்று பணிந்து பரவினா பரவல் செய்திடுபான்மையை நோக்கியே கருணை செய்து கயமுகத்தியம்பிரான் உறையும் நுங்கட்கு ஒரு குறை என்றலும் வரன்முறைப்பட வாசவன் கூறுவான் தொல்லை நாள் மதிசூடிய சோதிப்பால் எல்லை நீ கும்பரம் தனையெய்தினான் கல் என்ரன் என்பவன் அல் செய்தனன் ஆற்றவும் எங்களை பின்னம் நங்களை பீடுரவைகளும் தன்னை வந்தனை செய்யவும் சாற்றினான் அன்ன செய்தனம் அன்றியும் எங்கள் பால் மன்னவே புதிது ஒன்று வகுத்தனன் கிட்டித்தன் முன் கிடைத்துடிநெற்றியில் குட்டிக் கொண்டு குழையிணையில் கரம் தொட்டுத்தாழ்ந்தெழச் சொற்றனாங்கு அது பட்டு பட்டுப்பட்டுப்பழியடை மூழ்கினே கருத்து மற்ற அவன் கட்டுரைக்கின்ற சொல் மறுத்தலஞ்சி வரும் பழி தன்னையும் பொறுத்து நாணமும் போகையின்றந்தமும் சிறப்பிலா சிறு தொழில் செய்தனம் ஆங்க அவன் தனது ஆவியொடங்கூரை நீங்கு வித்திட நீ வருவாயனா நல்கும் உமையவள் தன்னொரு பாங்கர் வைகும் பராபரன் கூறினா ஆதலால் நின்னடைந்தனம் எம்முடைய ஏதம் மாற்றுதி என்று வழிபடி மோதகாதிகள் முன்னுறவார்த்திட பூதநாதன் அருளில் புகழுவான் அஞ்சல் அஞ்சல் அவுணர்க்கு அரசனாம் விஞ்சு வேழமுக முடை வீரனை துஞ்சு வித்துவும் துயர்த்தவிர்ப்போம் என குஞ்சரத் திருமாமுகன் கூறவே இமயவர் எம் உடை சிறுமை நீங்கின செல்லலும் நீங்கின மறுமை இன்பமும் வந்தனவால் இனி பெறுவதொன்றுளதோவென பேசினார் துன்பினை உழந்திடு சூரர்கள் இவ்வகை இன்புரு காலையில் ஈசன் தந்திடும் அன்பு உடை முன்னவனானை மாமுக முன்பனை அடுவதும் பொறுக்கென தவிச நின்று எழுந்து பூதர்கள் நெருக்குருவாய்தலின் எய்தினீள் கதிர் அருக்கனின் நிலகிய அசலன் என்பவன் தருக்கிய புயத்தின் மேல் சரண் வைத்து ஏறினார் ஏரி அங்கு அசலன் மேலிருந்து செல்லுழி கால் தொடர் முகிலினம் கவையிய காட்சி போல் வெம்பூதர்கள் வந்து சுற்றியே கூறினர் அவன் புகழ் குலாய கொள்கையார் சாமரை வீசினர் தனப்பு இல்பன்மணி காமறு தன்னிழல் கவிகை ஏந்தினர் பூமருமதுமலர் பொழிதல் மேயினர் ஏ மறுபூதரில் எண்ணிலோர்களே துடியொடு சல்லரி தோமில் தண்ணுமை கடிப்படு கரடிகை கணயம் சல்லிகை இடி உரள் பேரிகை இரலை காக்களம் குடமுழவு எம்பினர் கோடி சாரத சிந்தையில் உன்னினர் தீமை தீர்ப்பவன் வந்திடு காலையின் மகத்தின் வேந்தனும் அந்தராமரரும் அடைந்து போற்றியே புந்திகொள் உவகையால் போதல் மேயினார் தாருவின் நறுமலர்தம் தம் கை கொடு நுதல் விழிப்பிள்ளை மீமிசை சேருர வீசியே புடையில் சென்றனர் காரினை அடைத்தரு கடவுள் வில்லன விரைந்தெழு சாரத வெள்ளம் எண்ணில நிரந்தன சூழ்தர நிமலன் மாமகன் பெருந்தரை ஏகியே பிறங்கு தோல்முகன் புறந்திடு மதங்கமா புறமுன் போயின ஆயது கயமுகத்த உணர் கோடியே வேயினர் புகரலும் பெகுச்சி கொண்டெழியே ஏயதன் படையலாம் எடுத்து மற்றவன் சேயுயர் தனது பொற்றேரில் ஏறினா பல்லியம் இயம்பின பரிகள் சுற்ற சில்லிகொள்ளாழியம் தேர்கள் சூழ்ந்தன எல்லையில் இவ நிறை யாவும் மொய்த்தன பல்லி எல்ல உணர்கள் வரம்பின்றி ஈண்டினார் ஆயிர வெள்ள சுற்றிட காய்கனல் விழியுடை கயமுகாசுரன் ஏ எனும் அளவையில் ஏகி கண்ணுதல் நாயகன் மதலை தன் படை முன்னண்ணின நன்னிய காலையில் நபையில் பூதரும் அண்ணலம் கழலடிய உணரும் கெழியே பண்ணினர் பெரும் சமர்ப்படையின் வன்மையால் விண்ணவர் யாவரும் வியந்து நோக்கவே புதிதழுவையில் உடன் எதிர்பொருமாறு போல் இனம் கொள்தானவர் கலங்கி ஓடினார் ஓடினர் அளப்பு இலர் உயிரை சிந்திய வீடினர் அளப்பிலர் மெய் குறைந்து பின் ஆடினர் அளப்பிலர் அகளுதற்கு இடம் தேடினர் அளப்பிலர் தியக்கம் எய்தினார் ஒழிந்தன கரிபரி உலப்பில் தேர்நிறை அழிந்தன இத்திரம் அவுணர்த்தம் படை குழிந்திடு கண்ணுடை குரல் வெம்பூதர்கள் முழிந்திட அறியது உயர்தருத்தான் உடைந்த தன்மையும் புயவலி கொண்டுள்ள பூதர் யாவரும் சயமுடன் மேல் வறு தகவு நோக்கியே கயமுக உணர்கோன் கனலில் சீறினான் உளத்தினில் வெகுண்டு சென்று ஒருதன் கைச்சிலை வளைத்தனன் அத்துணை வளைத்து பேரமர் விளைத்தனர் மெய்யாம் துளைத்தனன் கனை மழை சொ அறம் தெரு பகழிகள் ஆகம் போழுதலும் வருந்தினர் திரளொடுவன்மை நீங்கினர் இருந்தனர் பூதர்கள் யாரும் ஓடினார் புரந்தரன் இமையவர் பொறுமல் எய்தவே கணநிறை சாய்தலும் கண்டு மற்றது மணி கிழர்கிம்புரி மறுப்பு மாமுகன் இணையரும் அசலன் மேல் ஏகி வல்லையில் அணுகினன் இவமுகத்து அவுணர்கோணையே காருடை இவமுக கடவுள் மேலையோன் ஏர் உற வருதலும் நின்ற தூதரை சீருருகயமுகத்தீயன் நோக்கியே யார் இவன் பொறுவதற்கு அணுகுற்றான் என பரவியவற்றர்கள் பனை மறுப்புடை காரி முகமுடையன் முக்கண்ணன் ஐங்கரன் உருகெழுபூதன் மேல் உருகின்றான் சிவன் பெருமகனாகும் இப்பிள்ளை தான் என்றார் கேட்டலும் அவடன் சீரியே பன்னருங்கலை தெரிப்பாகை நோக்கினம் பொன் இரதத்தினை மாமுகன் முன்னுரக் கடவுதி மொயம்ப என்னவே கேட்டிடுவலவையோன் கிஞ்சுகூற தாட்டிறற் பறியின்தன்னின் மத்திகை காட்டினன் தவறிலா கனகத் தேரினை ஓட்டினன் ஐங்கரத்தொருவன் முன்னுர ஆயிடைக்கறிமுகத்தவுணன் ஐங்கர தூயனை அழல்விழி சுழல நோக்கியே காயெறிய இருகக்கரைகுள் பற்களால் சேஇதழ் அதுக்கிய இணைய செப்புவான் நுந்தையன் மாதவம் நோக்கி முன்னரே தன் திடு பெருவரம் தன்னை தேர்கிலை போதி நின்று அன்றி நீ அமர்சை அமைதி என்னினும் வந்தல் உனக்கிலை மைந்த என்னதிற் பொன்றினர் அல்லது போர் செய்தென்னை முன் வென்றவரிவரண விளம்பவல்லையோ தேன் பெருதரு நிழல் திருவின் வைகியவான் பெருதேவரால் மக்களால் அவர் உன் பெரு படைகளால் ஒழிந்திடேன் இது நான் பெரு வரத்தியல் நவிலக்கேட்டியே பின்னரும் பல உள பெற்ற தொல்வரம் என்னை வெல்பவர் எவர் இந்திராதிபர் தன்னிடர் தணிப்பவர் போல சார்ந்தனை உன்னை வென்றன் உயிரும் உண்பனால் பொறுதனை வென்றனை போகவல்லையேல் வருதி என்று உரைத்தலும் வானுலாவிய புறமெறிப்படுத்தவன் புதல்வன் அவ்விடை அருளுடன் ஒரு மொழி அறைவதாயினான் நிரந்த பல்படையும் நாளும் நிலை பெற நினக்கு வரம் தருகின்ற எந்தை வல்லை நின்யிரை வவ்வி புரந்தரன் முதலினோர்க்குப் பொன்னி நாடுதவி அன்னார் அறந்தையும் அகற்றிச் செல்கென்று அருளினன் எனக்கும் அன்றே உன்னுயிர் காத்தி என்னின் உறுதியொன்றுரைப்பன் கேண்மோ பொன்னகரதனை செய்தே இருத்திய திசையாதென்னின் நின்னுயிர் முடிப்பான் நேர்ந்து நின்றனன் இனைவென் நின்றான் என்னும் அவுணன் பொங்கி எறி உகவிழித்து சென்றோர் பொன்னெடும் சிலையை வாங்கி பொறுக்கென புரினான் ஏற்றி மின்னுடை வடிம்பின் விமலன் நல்கும்ழுவொன்றேந்தி முரணுடு சிந்தி நின்றான் பொற்றனும் முறிந்து வீழப்புழை கையில் பிடித்த தண்டால் எற்றினைய காலை இவ முகத்த சுரன் என்போன் மற்றொரு சிலையை கையால் வாங்கி நன் வாங்கு முன்னர் செற்ற நன் அதனை மைந்தன் திசை முகன் முதலோர் ஆர்ப தின்திறல் பெற்ற வீரச் சிலை முறிந்திட்ட பின்னர் தண்டம் ஒன்றே நொடிதிர்தலோடும் சோரும் வண்ணம் பெய்தன புடைத்து மாயா கண்டகன் உரத்தில் கையறவெய்தி நின்றான் நடுங்கினன் சிந்தையொன்று நபில் கிளன் நாணத்தாலே ஒடுங்கினன் கயவெஞ்சூரன் உலந்தனன் போல நின்றான் அடும் பறிக்கலிருத்தின் தேர் அணிகழுதானை பாரில் படும்படி நினைந்து முன்னோன் பாசம் ஒன்றுத்தான் அன்றே விட்டவெம்பாசம் அங்கண் வெய்யதோர் சேனை முற்றும் கட்டியதாகமைந்தன் கணிச்சியும் அதற்பின் ஏவ அட்டதால் அதனை நோக்கி ஆடின ரமர்தானை பட்டன உணர்ந்து தீயோன் பதை பதைத்து உயிர்த்து நொந்தா முந்து தன் கரத்திலுள்ள முரண்கிழுபடைகள் யாவும் சிந்தினன் அவைகளெல்லாம் சேர்ந்தன திங்கள் சூடும் எந்தையை வலஞ்சு ஏத்தி ஏவலின் இயன்ற மாதோ வெந்திரல் அவுணன் மேன்மேல் வெகுளித்தீக்கண நின்றான் நின்றவன் தன்னை நோக்கி நடிய பல்படைகள் ஏவில் சென்றவன் தன்னை கொல்லா சிவனருள் வரத்தின் சீரால் ி செய்வதென்ன இறைவரை உன்னியந்தை தன் திருக்கோட்டில் ஒன்று தடக்கையின் முறித்துக் கொண்டான் தடக்கையிலேந்து கோட்டை தந்தியாம் மவுனன் மீது விடுத்தலும் மனையன் மார்வை தனக்கேண்டு போகி உடல் படிமிசையை வீழ்த்தி ஒல்லையில் ஓடித் தென்னீர் கடல் படிந்த மலன்மை கரத்தில் வந்திருந்ததன்றே புயலினத் தொகுதி ஒன்றி புவிமிசை வழி கிற்றென்ன கயமுகத்தவுணன் முன்னீர் கடலுடைந்தென்ன ஆர்த்திட்டு இயலுடைத்தேர் மேல் வீழாயை தனன் அவந்தன் மார்பில் வியநதித்தாரை என்ன விரிந்தன குருதி வெள்ளம் ஏட விழலங்கள் தின் தோழிப முகத்தவுணன் மார்பில் நீடிய குருதி சென்னீர் நீத்தமாய் பாடுரங்கான் ஒன்றில் பரத்தலின் அதுவே செய்ய காடன பெயர் பெற்றின் நும் காண்டக இருந்தது அம்மா ஆய்ந்தனல் உணர்வின் மேலோரறிவினும் அணுகாணல் ஈந்த தொல் வரத்தால் மாயா இகத்த உணன் வீழ்ந்து வீந்தனன் போன்று தொல்லை மெய்யொறியி விண்ணும் மண்ணும் தீந்திட எரிகண் சிந்த சீற்ற தேக்கியனது சேர்கின்ற சென்னியன் செம்மல் தன்னை தாக்கிய வருதலோடும் சாரதன் தோளின் நீங்கி நீ கருந்து தாக்கி நீ நமைச்சுமத்தி என்று மேக்குயற்பிடரில் தாவி வீட்டிருந்தோர்தலுற்றான் மற்றது கண்ட தேவர் வாசவன் முதலோர் யாரும் இற்றனன் கயவெஞ்சூரன் எம் இடற் போயிற்றன்றே அற்றதெம் பகையும் என்ன ஆடினர் பாடா நின்றார் சுற்றிய கலிங்கம் வீசி துண்ணென பிசும்பு தூர்த்தா காமறு புயலின் தோற்றம் காண்டலும் கழிப்பின் மூழ்கி ஏமறு கலாபமஞ்யினமெனக் குலவுகின்றார் தேமரும் இதழியண்ணல் சிறுவனைத் தெரியாவண்ணம் ஊமல்பொழிந்து நின்று புகழினைப் போற்றலுற்றார் காப்பவன் அருளும் மேலோன் கண்ணகல் ஞாலம் யாவும் தீப்பவன் ஏனை செய்கை செய்திடும் அவனும் நீயே ஏற்படும் செய்கை என்ன எமதுளம் வெதும்பும் இன்னல் நீப்பது கருதி என்றோ நீ அருள் வடிவம் கொண்டா உன் இடை பிறந்த வேதம் உன் பெருநிலையுமை தன்னை இன்னதென்றுணர்ந்ததில்லை யா முனை அறிவதெங்கன் அன்னையும் பயந்தோன் தானும் மாயினை அதனால் மைந்தர் பண்டிய புகழ்ச்சியாகவும் பறிவுடன் கேட்டி போலாம் என்று வரிய இனம் ஊரும் இறையொடும் இறைஞ்சி ஏத்தி நன்றிகொள் சிந்தையோடு நகையொளி முகத்தராகி மன்றவர் குமரன் தன் பால் வந்தனர் சூழ்தலோடும் ஒன்றிய கருணை நோக்கால் உலப்பிலாருள் புரிந்தான் உயிந்தனம் இனி நாம் என்னா ஓதிமம் உயர்த்தோன் வெள்ளை தந்தியன் யாரும் பேற்றி சார்தலும் சமரின் முன்னம் வெண்தொழில் அவுனன் காயம் வீந்திடு பூதர் தம்மை எந்த நோக்கி எழுதிரென்று அருளிச் செய்தான் அவ்வகை அருளலோடும் எழுந்து போற்றி மைவரை மிடற்று புத்தேள் மைந்தனை வணங்கியேத்தி எவ்வமில் பூதர் யாரும் ஏண்டினர் இணையையெல்லாம் செவ்விதில் உணர்ந்து கொண்டான் தேசிலா நிறுதற்கீசன் மந்திரியோடும் சூழ்ந்து வருந்தினன் புலம்பி மாழ்கி உய்ந்த நன் போவல்யான் என்று பறவையாகி அந்தரத் திறந்த புல்லோடிய பதியை நீங்கி சிந்தையில் செல்லல் கூறச் செம்பொன்மால் வரையில் சென்றான் தாழ்வு சாரலூடு தவனனும் உணராத்தாரு சூழலொன்றுண்டால் அங்க சுருங்கையோடி இருந்த சேம பூழையுள் புலம்பி உற்றான் பொன்னகர் இறைக்குமங்கண் ஊழிவெங்காலிற் சூழும் உலப்பில் பூதர்க்கும் அஞ்சீ வானவர் பகைஞ்ச மதங்க மாபுரியை நீங்கி போனதோற் காலை மற்றே புகருமோ புள்ளதாகி தானுரை உலகு நன்னித்தவமரைந்து அல்லதாற்றி ஊன் உடலோம்புவார்போல் ஒரு படா யோகில் உற்றான் பூதரும் அன்ன வேலை புரிசை நகரம் போகி நீதி உணராகி லவுணராகி நிறங்கிள்படை கொண்டோரை காதி வெஞ்சின போர் முற்றிக் களத்திடை வருதலோடும் ஆதி தந்தருளும் மைந்தன் அவ்விடையகன்று மீண்ட நீண்டு செங்காட்டிலோர் சார் மேவி மெய்ஞான தும்பர் தாண்டவம் தாதை தன்னுறு தாபி தேத்தி பூண்ட பேரன்பில் பூசை புரிந்த நன்புவியுளோர்க்கு காண்டகும் தன்னை பூசனை புரிந்த பின்னர் சுரபதி அயன் பின்னோர்கள் தொழுதுடன் சூழ்ந்து போற்ற மாலோன் வைகும் ஆலமாவனத்தில் புக்கா